அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இதுவரை கடந்த பன்னிரண்டு நாட்களாக கடவுள் வாழ்த்து பகுதியில் இருக்கக்கூடிய முதல் திருக்குறளுக்கு ஓரளவு பொருள் தெரிந்து கொண்டிருக்கிறோம் கடவுள் வாழ்த்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது குரலை படித்து இப்பொழுது அர்த்தம் தெரிந்து கொள்ளுகிறோம் ய பயன் என் கொல் வாளவன் நற்றால் தொழார் எனின் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் கற்றதனால் ஆய பயன் எண் என்று பிரித்து புரிந்து வேண்டும் அனைத்தையும் அறிந்தவனுடைய நல்ல திருவடிகளை தொழவில்லை என்றால் கல்வியினால் ஆகும் பயன் என்ன பயன் ஒன்றும் இல்லை என்பதுதான் கருத்து ஆக எல்லாம் அறிந்தவருடைய திருவடிகளை தொழவில்லை என்றால் கல்வியினால் ஒரு பயனும் இல்லை என்பது கருத்து கற்றதனால் அப்படின்னு சொன்னால் நிறைய சாஸ்திரங்களை அதாவது எல்லா நூல்களையும் கற்றவர்களுக்கு அந்த கல்வி அறிவினால் அப்படின்னு அர்த்தம் அது நம்ம முன்னால் ஒன்று போட்டுக்கணும் எல்லா நூல்களையும் கற்றவர்களுக்கு நிறைய நூல்களையெல்லாம் படித்தவர்களுக்கு அந்த படித்ததினால் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம மொழியில ஆய ஆயன் சொன்ன உண்டாகிய பயன் பயன்னா பலன் பிரயோஜனம் பிரயோஜனம் சமஸ்கிருத சொல் என் கிட்ட யாது வாலறிவன் வாலறிவன் சொன்ன எல்லாவற்றையும் அறிந்தவன் நற்றாள் நற்றாள்னா நல்ல திருவடிகளை தொழார் எனின் வணங்கவில்லை என்றால் அதாவது எல்லா நூல்களையும் கற்றவர்க்கு கல்வி அறிவினால் ஆய பயன் யாது என்று கேட்டால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய அதாவது சர்வஜன் சொல்கிறோம் ஆம்னீஷியன்ட் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அப்பேற்பட்ட அந்த அறிவனுடைய நல்ல திருவடிகளை தொழவில்லை என்றால் விரைவைப்பினிக்கு மருந்தாகிறதுனால நல்ல திருவடிகள் ஆக அறிவே வடிவனாகிய ஆண்டவன் அனைத்தை பற்றிய அறிவும் உடையவனாகவும் இருக்கிறான் அவனுடைய நல்ல திருவடிகளை வணங்காமல் போனால் மனிதனாய் பிறந்து கல்வி அறிவு பெற்றதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதைத்தான் நாம் இங்கே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கொல் அப்படிங்கிறது அசைநிலை தமிழ் இலக்கண விஷயம் இதுல அங்கங்கே சில குறிப்புகளை சொல்கிறேன் ஆண்டவன் அறிவுடையவர்களால் தோழப்பட வேண்டியவன் அப்படிங்கிற கருத்தும் இதற்குள்ளே அடங்கியிருக்கிறது கல்வியினுடைய பயன் அறிவு அறிவினுடைய பயன் அந்த அறிவை நமக்கு அருளி வளர்ப்பதற்கு பேருதவி புரிந்து பேர் பேரருள் புரிந்து கொண்டிருக்கின்ற இறைவனை வணங்குவதுதான் கல்வியை கற்கிறதுனால நூலறிவு வரும் இறை அருளோட நாம இறைவனை தொழுது அவருடைய அருளை பெற்றால் நமக்கு பல விஷயங்களுடைய நுணுக்கங்கள் நன்றாக புரியும் இறைவன் வாலறிவன் வாலறிவன் சொன்னால் சர்வஜன் எல்லாம் அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம் ஒரு பொற்கொள்ளர் நகையை உருவாக்குகிறார் ஒரு காரியம் செய்கிறவருக்கு அதை பற்றிய நுணுக்கமான அம்சங்கள்லாம் தெரியும் கிடகர்த்தா கடக்ஞா படகர்த்தா பட்டக்ஞாம்போம் அதாவது கடம்னு சொன்னால் குடம் மண்ணினால் செய்யப்பட்ட குடம் இந்த இடத்துல எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் சரி அந்த குடத்தை செய்பவனுக்கு குடத்தை பற்றி அறிவு இருக்கிறது துணியை நெய்ப்பவனுக்கு துணியை பற்றி அறிவு இருக்கிறது அதில் என்ன வெரைட்டி வேணாலும் பண்ணலாம் ஒரு துணியை நெய்யிறவனுக்கு அதில் பல்வேறு விதமானவைகளெல்லாம் செய்யலாம் அதாவது அழகாகவும் செய்யலாம் புதிது புதிதாகவும் செய்யலாம் விதவிதமாகவும் செய்யலாம் இப்படி அழகான புதிதான விதவிதமான படைப்புகளை அவனுடைய துறையில் அவனால் படைக்கிறதுக்கு ஓரளவு இயலும் சில பேருக்கு மிகவும் சிறப்பாகவே செய்ய இயலும் ஆனால் இவ்வுலகம் அனைத்தையும் படைத்திருக்கின்ற இறைவன் அதாவது புதிதாக படைக்கப்படுகின்ற விதவிதமாக படைக்கப்படுகின்ற அழகாக படைக்கப்படுகின்ற இதற்கு மாறாகவும் இருக்கின்ற இந்த மாபெரும் படைப்பு இப்போ நம்மளுடைய படைப்பில் இப்படிலாம் இருக்குது நம்ம பார்க்குறோம் புதுசு புதுசாக ஃபோன் வருகிறது அழகான ஃபோன்கள்லாம் வருகிறது விதவிதமான மொபைல் ஃபோன்கள் இருக்குது நகைகள்லேயே அப்படி தான் இருக்குது ஆனால் இந்த இதுக்கத்தனைக்கும் மூல காரணம் யாருன்னா வாலறிவன் இறைவன் ஆக அனைத்தையும் படைத்தவனுக்கு அனைத்தை பற்றி அறிவும் இருக்கும் மேலும் கருத்துக்களை நாளை நாம் தொடர்ந்து சிந்திப்போம்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 11196 டபுள் ஒன் நைன் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்